அப்பாவோட நான் சேர்ந்து விளையாட்டுலேருந்தெல்லாம் பாதித்தது தான் அப்புறம் பாடசாலில் என்ன பிடிச்சதுக்கப்புறம் நான் போகிறது வருதான் அதுக்கு போகும் அவ்வளோ உத்தியோகமாக வழக்கம் போயிட்டார் வருவர் வரும்போது பேசுகிறோம்னா ஆஜன் அவர் சொல்லுவார் என்ன பண்ணணும் அதை பண்ணுறது தான் அதுதான் அவர் சொன்னது பண்ணிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்பா சொல்கிறது தான் எல்லாம் தீபாக இருக்கும் எதையும் கேட்கறதா ஒருட்டேன் அவர் சொல்லுவார் அஜினாதியில் அவர் வந்து குடும்ப நெருக்கடியில் தனி உத்தியோகத்துக்கு போகிறாப்புல வந்து பூனலை போட்டேன் பூனலை போட்டு உபநாயத்தை பண்ணி காட்டுசாலில் சேர்த்து இந்த சமாதானமாக இருக்கும் அவள் அப்பா அஜீனம்னு அவர் தான் அவர் தான் சொன்னார் ஜாதகம் பார்க்குறது இந்த பையனை அஜீனத்தை போட்டேன் நம்ம வருவான் என்ன ஜாதகத்தில் வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் யோகம் இருக்குது நம்ம வருவான் விடுதுன்னு சொன்னார் அவனும் அது மாதிரி விட்டால் அவங்க மாவை கேட்டால் அம்மா சரி விட்டேன் அம்மா வந்து ஒன்றும் தடுக்கவே இல்லை சுவாமியெல்லாம் சொல்லுவாள் உங்கள் அம்மா சந்தித்தாண்டா ஆச்சரியம் உங்கள் அப்பா விட்டது ஆச்சரியமே இல்லை ஜியர் சொன்னார் அவர் ஒரு ஜியர் அவங்க வந்து பாடசாலைக்கு எல்லாரும் இருக்கும்போது எனக்கு சொல்லணேன் அப்படியா உங்கள் அம்மா எப்படி சந்தித்தா அவங்க சந்திக்கவே மாட்டாள வேண்டாம் அம்மா ஒன்றும் தடுக்கவே இல்லை சரிப்பா அம்மா சொன்னேன் எங்கள் அம்மா வெளியே கேட்டேன் இப்படி இந்த மாதிரி சுவாமிகிட்ட குழந்தை சேர்ந்து விடுறது என்ன தயார் சந்திக்க எப்படி உங்கள் அம்மா சார் ஆச்சரியப்படுறாரு என்ன அப்பா அப்பா கேட்டார் நான் ஒரு காய்ச்சியே போகிறேன் நீ தடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லைன்னா எங்கள் அம்மா இப்போ நான் பாட்டு சாப்பிட விட்றேன் அது இன்னும் சஸ்து சேர்ந்தேன் ஒரு ஆச்சரியம் மோதமும் இருந்தால் கொஞ்சம் ஆனி சாப்பிடாம இதெல்லாம் பண்ணுவாள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்பா சொன்னது அம்மா கேட்டுவிடுவாள் மகா பற்றி போடுறத எங்கள் அம்மா இதை பற்றி கிடையாது என்னுடைய அனுபவத்தின ஒவ்வொருத்தருக்கும் தயாராக இருந்தான் இருந்தாலும் அப்பா சின்ன என்ன மீன் விடுறது என்ன சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வாசனை விடுவா யாரும் கிடையாது அவ்வளோ தெரிஞ்சு தீர்மானம் அதாவது நம்பிக்கை வேதத்தில் நம்பிக்கை இது சொன்னால் காப்பாற்றுமாங்கிற நம்பிக்கை வேதம் காப்பாற்றுங்க நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்தது அதனால் புதுக்கோட்டையில் அவர் ஜட்ஜி ஜட்ஜி அதாவது சீஃப் கோர்ட் சீஃப் கோர்ட்னு இருந்தது அங்கே ஜட்ஜு சேத்துலா நிர்வாகன்னு இருந்தார் அவன் ஜட்ஜாத்துக்கு போகிறது அந்த காரியங்கள் இருக்கும் எழுது அங்கே அத்தமாவீஸ்வரன் அவற்றுக்கு அந்த விஷயம்லாம் வருவாள் அவளோட வந்து பூஜை பண்ணுவோம் ஆகலை அவ பூஜை பண்ணுறது அதுக்கு உடைய போடுறது நமஸ்காரம் என்ன பேசி பேசினார் தெரியல அவள் உபன்யாசம் சொல்லுவாள் உபன்யாசம் விடாமல் கேட்பாள் இந்த புராணம் உபன்யாசங்களில் கட்டாயமாக இருப்பாய்வா கேட்பா நுணுக்கமாக சொல்கிறார் அதுதான் அவர் வேதாதிந்திர நான் சொன்னார் வேதாதிசீந்திரன் பண்ணணும் பண்ண ஆகும்னா ஜென்மம் நஷ்டம் பிராமண பிறந்தமா விஷ்ணு பிறந்தான் சொன்னார் வேவாதீனம் அது ஒரு பதிஞ்சு போச்சு விவேதீனத்தை குழந்தைகள் விடணும்னு சொல்லி சொன்னது உடனே ஒன்பது வயசுல பொண்ணில் போட்டு பாடசாண்டு விட்டார் அதான் விஷ்ணு ஒரு உபதேசங்களோட திட்ட வயது தான் பயசல் கிடையாது உபன்யாசத்தை கேட்டது தான் ரொம்ப பிரசஸ்த பண்ணி கொண்டாடினார் அதனால் ஒரு மனுஷன் மேலே மேலே வர முடியுது அப்படி அவர் வந்து மந்திரமா விஷுவார் அந்த பிரவச்சன கர்த்தாக்கள் அவளுடைய தர்ம உபன்யாசம் தான் கேட்டு அந்தபடி நடந்துக்க கூடியவர் ஆச்சாரமாக இருப்பார் குடும்பத்துறை சூழ்நிலை உத்தியோகம் ஈடுபாடாக இருக்கும் இருந்தது அதுக்காக டெல்லிக்கு போனார்